பாடம் இருநூற்றி எட்டு பள்ளிவாசலுக்குரிய காணிக்கை தொழுகை தொழுத ஆர்வம் மேலும் பள்ளிவாசலில் எப்போது நுழைந்தாலும் இரண்டு ரகாதிகள் தொழுவதற்கு முன் உட்கார்வது அந்த இரண்டு ரகாதிகள் பள்ளிவாசல் காணிக்கை தொழுகையாகவோ அல்லது பரவான தொழுகையாகவோ அல்லது வழமையான சுண்ணத் மற்றும் நபிலான தொழுகையாகவோ இருந்தாலும் சரியே